சுருத்தி வாயை சுருத்தி எழு சுடாத தச்சொருவ யானந்தானே விருத்தி யான வாய் சுட்டது எப்படி திரும்ப இருபத்தி ஏழாவது கேள்வியை ஒரு தூரம் உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவென்ற வழி கூடும் அஞ்ஞானமும் கருமமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன ரெண்டும் உறவு அஞானம் இருக்கிற இடத்துல கருமம் இருக்கும் கருமம் செய்தார்கள் என்றால் அஞ்ஞானம் இருக்கிறது ஒன்று காரணம் மற்றொன்று காரியம் அஞ்ஞானம் காரணம் கருமம் காரியம் பலவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகை என்ற என்பது உலதானால் ஆனால் அஞ்ஞானம் இருக்கிற இடத்துல எது இருக்காது ஞானம் ஞானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது இருக்காது அப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு கூடுமோ இருக்கவும் கூடுமோ செய்யவும் கூடும் சிருட்டிகள் செய்யவும் கூடுமோ அப்படின்னு கேக்குறாரு எது நிலவிலே மறுபோலே அஞ்ஞானமும் நிமளஞானத்தோடே குலவி நின்று ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இது போல வாய்ப்பு இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்கிறார் இதுபோல் நிலவிலே வெள்ளை விளையர் என்று விழுத்திருக்கக்கூடிய முழு நிலவிலே மறுபோலே இந்த ஞானம் என்ற தூய்மையில் அஞ்ஞானம் என்ற மறு இருந்திருக்கலாம் அல்லவா அப்படி இருந்தால் அஞ்ஞானத்தினால் சிரட்டிகள் எல்லாம் தோண்டி இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம் அது ஞானத்திற்குள்ளே அஞ்ஞானமும் அடக்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாமே அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படி கேட்கணும் குழவி நின்று இந்த சிருட்டிகள் செய்யவும் கூடுவோம் குருமூர்த்தி அப்ப ஞானம் முழு நிலவு ஞானத்திற்குள்ளே அஞ்ஞானம் மறு அந்த அஞ்ஞானத்தினுடைய காரியங்களாகிய சிருட்டி முதலானவைகள் அப்படி எல்லாம் ஒண்ணுக்குள்ள அடங்கி போச்சுட்டாவே இது விசிஷ்டாத்வேத கருத்து போல விசிஷ்டாத்வேதம் என்ன சொல்லுது ஒன்றின் பல ஒன்றினுள் எல்லாம் அந்த பரம்பொருளுக்குள் ஜீவேஸ்வர ஜெகத் எல்லாம் எதுக்குள்ள அடக்கம்னு சொல்லுது அந்த பரமாத்மாவிற்குள்ள எல்லாம் அடங்கி விடுகிறது என்று சொல்லுது இல்லையா அதுபோல விஞ்ஞானமும் அதுக்குள்ள இருக்குன்னே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கிற இப்படின் கூட சொல்றாங்க சிலர் வந்து என்ன ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மச்சம் மறுவெல்லாம் இருக்கிறது போல பரமாத்மாவினுடைய மறு போல மச்சம் போல இந்த உலகமானது இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்ற ஆனா அதுல எது அப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு உருவத்திற்கு ஒப்பிடுவதாகவும் அதற்குள்ளே அதுல அங்கங்கள் நிறைய இருக்கிறதாகவும் அதுல ஒரு அங்கம் எதுவாயிரும் இந்த மருவாயிரும் அப்ப அங்கங்கள் இருக்கக்கூடிய பொருள் மாறுபாட்டிற்குட்பட்டது மாறுபாட்டிற்கு உட்பட்ட ஒரு பொருள் அனைத்தியமானது அழிது அழியக்கூடியது அழியக்கூடிய ஒரு பொருள் இல்லாத தன்மை உரையது அப்போ பிரம்மம் எதை நோக்கி போயிடும் இல்லாத தன்மை நோக்கி போயிடும் அது இல்லை என்று ஆகிவிடும் அப்படி கிடையாது பிரம்மம் சத்துவஸ்து வாஸ்தவத்தில் இருப்பது அது அழியாதது ஸ்வரூபஞானமும் அதுக்கு விடை சொரூபஞானமும் விருத்தி ஞானமும் என்ற சோதி இரண்டாம் சோதி என்று சொன்னால் சச்சித்னந்த பிரம்மம் அதனுடைய அதிலே இருக்கக்கூடிய சைதன்யத்திற்கு சோதி ஞானம் என்று பெயர் கூட்டஸ்த ஆத்மா அது சச்சித் ஆனந்தம் அதில் இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் அதுக்கு என்னன்னு பெயரு சோதி ஞானம் அந்த சோதி ஞானத்தை இரண்டாக அது இரண்டு வகைப்படும் ஒன்று சொரூபம் மற்றொன்று விருத்தி ஞானம் சொரூபஞானத்துக்கு சாமான்ய ஞானம்னு இன்னொரு பேர் இருக்கு சொரூபஞானத்துக்கு சாமானிய ஞானம்னு இன்னொரு பேர் விருத்தி ஞானத்துக்கு விசேஷ ஞானம்னு இன்னொரு பேர் இந்த பாடம் வந்து ஏற்கனவே படித்த பாடம் எந்த இடம் தெரியுமா சம ஆதாரம் விசேட ஆதாரம்லாம் படிச்சிருக்கோம் ஞாபகம் எடுத்து சொல்ல முடியுமா எந்த கவின்னு சொல்ல முடியுமா சற்றவ சொல்லு முழுசொல்லு நூறு மார்க் அவ்வளோதான் அது எடுத்து சொல்லிட்டாலே போதும் எங்கே இருக்குன்னு எடுத்து சொல்லிட்டாலே போதும் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றார் ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறாம் அப்புறம் இங்கும் ஆரோபம் விசேடமாமே அதுக்கு பின்னாடி என்ன வருது ஜகமதின் இது என் சுட்டாம் மறைந்து போகும் மிக இது ும்றைந்து போகும் அப்புறம் அகமெலும் மறைத்திடாது பரமெலும் அதனை மூடும் அதில் இந்த மாதிரியான டைட்டில் கொடுக்கல ஆனால் விஷயம் அதே தான் ஒன்று ஸ்வரூப ஞானம் அது இது என்ற சுட்டு சொல்றது இல்லையா அந்த இது பாம்பு இது கயிறு என்ற இடத்துல கயிறு இது இது என்ற சுற்றுச்சொல்லுக்கு என்னென்னு பேரு சொரூப ஞானம் அகம் அகம் அப்படின்னு நமக்கு பயன்படுத்தப்படுதில்லை அஞ்ஞான காலத்திலேயும் அகம் அகம் என்பது இருக்கு ஞான காலத்திலும் அகம் அஹம் என்பது இருக்கு அதை ஒரு பொழுதும் என்ன பண்ண முடியாது இல்லாமல் செய்ய முடியாது அது சொரூப ஞானம் இன்னொன்று என்ன ஞானம் விருத்தி ஞானம் இப்ப விருத்தி ஞானம்ன்றது இங்க அந்த கயிறு என்று கண்டவுடன் எது போயிச்சு பாம்பு போயிடுச்சு பாம்பு தோன்றும் பொழுது கயிறு தோன்றுவதில்லை பாம்பாகிய ஆ ஆரோகம் தோன்றும் பொழுது கயிறாகிய விசேட ஆதாரம் தோன்றுவதில்லை கயிறாகிய விசேட ஆதாரம் தோன்றும் பொழுது பாம்பாகிய ஆரோகம் தோன்றுவதில்லை இல்லையா அப்ப விருத்தி விருத்தி ஞானம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஞானம் தோன்றிச்சுனா என்ன இருக்காது அங்க ஆரோகம் இருக்காது ஆரோகம் என்ன ஆயிரும் போயிடும் ஜெகத்து நான் இந்த நாமரூபம் எனது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் போய்விடும் ஸ்வரூப ஞானம்ன்றதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் சாமான்ய ஞானம் என்றும் விருத்தி விசேட ஞானம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சோதி ஞானம்ன்றது சித்து சைதன்யம் பிரம்மத்தினுடைய சொரூபம் ஞானமும் இரண்டாம் சொரூப ஞானமே விருத்திய ஞானமாய் தோன்றும் வேரிழை மைந்தார் இந்த விருத்தி ஞானம் என்பது வேலையெதோ கிடையாது அது சொரூப ஞானத்திலிருந்துதான் அதற்கும் அறிவு கிடைத்தது அறிவு இப்ப ரெண்டு ஞானம்னு பிரிச்சோம்னா சைத்தன்யம் ரெண்டா இருக்கு மாதிரி அறிப்பிடும் ஒன்று ஒரிஜினல் அது சொருவானம் விரு ஞானம் என்னதான் அஞ்ஞானத்தை அதை நீக்கும் சக்தி படைத்திருந்தாலும் அதுவும் டூப்ளிகேட் தான் எதிலிருந்தே தயாரப்படுத்தப்பட்ட டூப்ளிகேட்டு சொருவஞானத்திலிருந்து பெறப்பட்ட சைதன்யத்தை கொண்டு தீட்டப்பட்ட கத்தி அது எது வரைக்கும் அந்த கத்திக்கு பவர் இருக்கு அஞ்ஞானத்தை நீக்கும் வரையிலிருந்தான் அந்த கத்திக்கு பவர் அஞ்ஞானத்தை நீக்கிச்சதை இல்லையோ தானும் தேத்தாம்புடி சாடி மண்ணை பிரித்த தேத்தாம்பொடி தானும் அதுபோல அதுவும் கீழே படிஞ்சிடும் சபம் சுடுதடிவோ போவே சொருபஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்றும் பேரிழை மைந்தார் விருத்தியானம் எதுல இருந்தேதான் தோன்றியதான் சொருபஞானத்திலிருந்தேதான் தோன்றியது சொருபஞானம் ஐஞான சத்துரு அன்று சொருபஞானம் அவ்வாட்ட இன்று யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது பரம சாது சொருபஞானம் எது பரமசாது ஆனால் ஆ சரி இது எப்படி நிரூபிக்கலாம் சொரூபஞானம் ஐஞான சத்துரு அன்று என்பதை தினந்தோறும் அனுபவத்தில் காண்கிறோம் ஆழ்ந்த உறக்கம் சுளுத்தி அவஸ்தைக்கு எல்லோரும் சென்று வருகிறோம் சுளுத்திய அவஸ்தையில நம்முடைய தூள சரீரம் அடங்கி விடுகிறது சூக்ம சரீரம் அடங்கி விடுகிறது வேற என்ன இருக்கு மீதி அது அஞ்ஞானம் அது என்னது அப்ப அஞ்ஞானம் இருக்கிறது இன்னொன்று என்ன இருக்குது ஆஹ் சித்து சைதன்யம் இருக்குது சொரூப ஞானம் இருக்குது அந்த சொரூப ஞானம் இந்த அஞ்ஞானத்தை அன்றாடம் ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சு சத்தம் இல்லாமல் இருந்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறதில்லை நீ ஏன் இங்கே வந்த நானே சைதன்யுமா இருக்கின உனக்கு இங்கே அஞ்ஞானத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அதை என்ன பண்ணுறது கிடையாது நீ ஒரு பக்கம் படுத்துக்கோ நான் பேசாமல் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொரூப ஞானம் யாரோடையும் என்ன பண்ணுறது கிடையாது பகிச்சுக்கிறது கிடையாது சுளுத்தியில் கண்டாயே சொரூப ஞானத்தில் மறுபும் அஞ்ஞானத்தை சுடும் சொருபஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியில் ஞானம் சொருபஞானத்தில் மருவும் அஞ்ஞானத்தை இப்ப விருத்தி பாருங்க அதனாலதான் சோதி ஞானமும் இரண்டான பிரிச்சுட்டாரு சாமி இப்ப எத்தனை ஞானமாக பிரிச்சு சோதி ஞானம் வேற சொருபஞானம் வேற விருத்தி ஞானம் வேற இப்போ இந்த சோது ஞானத்தில் எது கிடையாது அஞ்ஞானம் இல்லவே இல்லை ஆனால் சொரூபஞானத்தில் எது இருக்குது அஞ்ஞானம் இருக்குது அதான் சொரூப ஞானத்தின் மறுவும் அஞ்ஞானத்தை அந்த இடத்துல சுடும் விருத்தியின் ஞானம் அங்கே என்ன பண்ணுதான் இந்த சாக்கிர அவஸ்தையில் ஆத்மவிசாரம் செய்து தயார் செய்யப்பட்ட நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஞானம் சமாதி அவஸ்தையில் செல்லும் பொழுது அந்த விருத்தியை தவிர வேறொரு விருத்தி இல்லை அந்த விருத்தி என்ன செஞ்சிருது எதை எடுத்திருது அஞ்ஞானத்தை எடுத்து விடுகிறது அது எதிலிருந்தே பெறப்பட்டது சொரூபஞானத்திலிருந்தே தான் பெறப்பட்டது சுளுத்தி இன்னொன்று என்னது சமாதி சுளுத்தி வந்து ஆழ்ந்த உறக்கம் சமாதி வந்து சாக்கிரம் நூறு சதவீதம் சாக்கிரம் அப்புறம் சுழுத்தி அஞ்ஞானம் அதனுடைய அடிப்படை வந்து அஞ்ஞானம் இங்கே சமாதி அதனுடைய அடிப்படை வந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி யானம் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் அடிப்படையாக இன்னொருத்தர் இருக்கார் யாரு சொருப ஞானம் இங்கேயும் இந்த ரெண்டு சொருப ஞானமும் எந்த ஞானமாவே இருக்குது இருக்கு ஞானமாவே இருக்கும் இதை போட்டு அட்டவணை மாதிரி அனுபவபூர்வமா சொல்லிட்டாரு லாஜிக்கா சொல்லிட்டாரு அனுபவமா சொல்லிட்டாரு இன்னொன்னு என்ன சொல்லணும் ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்ல வேண்டும் சுருதி சுருதி சொன்னதை சொல்லியாச்சு ஸ்மிருதி சொன்னதை சொல்லியாச்சு யுக்தி சொல்லியாச்சு இப்ப என்ன சொல்ல அனுபவம் சொல்லியாச்சு இப்ப ஒரு ஓமானமும் சொல்ல போறாரு துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சூப ஞானம் தானே திருத்தி சுட்டது எப்படி எதில் கேள்வி என்ன கேட்கிறாரு மாயின்னா என்னன்னு சொல்லியாச்சு ஒன்றுமில்லாத ஒரு பொருள் என்ன கண்டு உண்மையில் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது வாஸ்தவத்தில் இல்லாத ஒரு பொருள் மாயை ஆனால் அது எப்படி தோற்றமளிக்கிறது வீங்கி கிடந்து ஒரு துருத்தியின் அந்த வயிறு போல் என்ன பண்ணுகிறக்கு வீங்கி கிடக்கிறது பஞ்ச மகா மகாபூதங்களால் இந்த ஜீவேஸ்வர ஜெகத்தாக வீங்கி கிடக்கிறது எது மாயை துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சூப ஞானந்தானே அப்போ சைதன்ய வஸ்து அது என்ன பண்ணுறதில்லை சுளுத்தியவஸ்தையில் அஞ்ஞானத்தோடு தின நாள்தோறும் சந்தித்தாலும் அது சுடுவது கிடையாது அதை நீக்குவது கிடையாது விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படி அது எப்படி அந்த சொல்வஞானத்திலிருந்து உருவான விருத்தி மாத்திரம் எப்படி இந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு தகுதி படைத்ததானது எனில் இது கேள்வி இது எத்தனாவது கேள்வி இருபத்தி கேள்வி இருபத்தி கேள்வி வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரிய பற்றி அக்கினியாகி எரித்தவருவோள் இது ஓமானம் இந்த சூரியன் என்ன பண்றாரு உலகம் முழுவதும் பறந்து தன்னுடைய கிரணங்களை விரித்து என்ன பண்றாரு கிடக்கிறார் ஆனால் அது சூரியகாந்த கல்லில் குவிக்கப்படும் பொழுது அக்கினியாகி பற்றி அக்கினியாகி அது எதை உண்டு பண்ணுவதற்கு வல்லமை பெறுகிறது நெருப்பை உண்டு பண்ணி அதிலே சம்பந்திக்கப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் அது என்ன பண்ணுது எரித்து சாம்பலாக்கி விடுகிறது எரித்தவாறுபோல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாகி அதனால தான் தியான பயிற்சி ஏற்படுகிறோம் சமாதி அவஸைக்கு ப்ரிப்ரேட்டரியாக நாம் என்ன பண்ணணும் கட்டாயம் தியானம் செய்யணும் நம்ம இடத்துல இப்போ எண்ணங்கள் ஒரு கணக்கெடுத்தோம்னு சொன்னால் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை என்ற ஒரு நாட் நாட்குறிப்பை ஒரு டைரியை நாம் மெயின்டைன் பண்ணி நம்முடைய மன எண்ணங்களை சரியாக குறித்து வைத்து வந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை எண்ணங்கள் நம்மிடத்திலே தோன்றுகின்றன என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்துடலாம் அப்ப இப்ப தியான பயிற்சி ஏன் தேவைப்படுகிறது என்றால் பல எண்ணங்களாக சதா சர்வகாலம் சிதறடிக்கப்படும் நம்முடைய அந்தக்கரணம் அந்தக்கரண விருத்திகள் தியான பயிற்சிகள் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை நோக்கி என்ன பண்ணுது சற்றே குவிக்கிறது அதில் வேதத்தினுடைய உபாசன காண்டத்தில் நல்லா முதல்ல நம்ம குருநாதர்கிட்ட போய் தீட்சை கேட்டோம்னா கொஞ்சம் பெரிய மந்திரமாக சொல்லி கொடுப்பாங்க சாந்தி மந்திரங்கள்லாம் பெரிய பெரிய மந்திரங்களா சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சன்னோ மித்ரஷம் வருணக சன்னோ பகத்வர் ஷம் நந்திரோஸ் ஷம் நோவிருக்கமாக நமோணே நமஸாயமே பிரம் ப்மாசி மேவ்மதிஷ்மி லம் வதிஷாமி சத்தியம் வதிஷாமி தன்மா அவ்வாது அவது மாம் அவது வர ாம் தி ஷாம் தி இந்த மந்திரம் எப்படி இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு பராகிராஃப் மாதிரி ஒரு பத்தி அளவுக்கு இருக்குது இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லித்தருவாங்க ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒரு வாரு கவி பபந்தரா நிறோர் முக்ஷி யமாத் இப்போ கொஞ்சம் அளவில் என்ன இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இது இந்த முதல்ல சொன்ன மந்திரத்தை ஒரு பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்லி சொல்லி சொல்லி உரு ஏற்றினா மனம் பல இடங்களில் சுற்றி தெரிஞ்ச மனம் ஒரு வட்டம் போட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சுத்தும் அதில் பல தடவை அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி பலவங்களுக்கு தான் அந்த வட்டத்தை விட ஒரு சின்ன வட்டம் போடலாம் அது காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் பல தடவை உபாசனை பண்ண நபர்களுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் நமோ நாராய நாய ஓம் நம அடுத்த வட்டம் அதுக்கு சின்ன வட்டம் ஒன்றே ஒரு மாதம் அது பிடிச்சிட்டு அடுத்த மாதம் எனக்கு அடுத்த மந்திரம் சொல்லி கொடுங்க நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லக்கூட வாழ்கை வளமுடன் வேதாரத்திரி மகர்ஷி ஆசிரமத்தில் ஒரு ஆறு லெவலில் அந்த கோர்ஸுக்கு கொண்டு போவாங்க பார்த்துருப்போம் ஒரு லெவலில் முடித்தவுடனே எங்கள் இவங்களுக்கெல்லாம் ஆர்வ முறுதியில் என்ன பண்ணுவாங்க இந்த மாணவர்கள்லாம் அடுத்த லெவலுக்கு நடத்துங்க அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சுவாங்க ஆனால் சாமி அதை கோர்ஸு டிசைன் பண்ணது எப்படின்னா அந்த முதல் பயிற்சி கொடுக்கப்பட்ட பயிற்சி பல வருடங்களா பயிற்சி செய்துதான் அடுத்ததுக்கே வரணும் ஆனால் இவங்க சர்டிபிகேட் ஓரியன்டா மனசுல நினைக்கக்கூடிய சாதகர்கள் என்ன பண்ணிடுறாங்க அந்த கோர்ஸ் தான் அதுக்கு பணம் கட்டிடுறேன் அதுக்கும் சேர்த்து படிச்சிடுறேன் போட்டு ஆறு கோர்ஸையும் பிரம்ம ஜானம் வரைக்கும் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம் நோக்கம் அந்த கோர்ஸை டிசைன் பண்ண சாமி அப்படி நினைச்சு பண்ணலை அது அவருடைய வாழ்க்கையாகவே மாறிவிட வேண்டும் தான் நினைச்சாரு அப்போ அடுத்த மந்திரம் எப்படி பெரிய மந்திரத்துல சின்ன மந்திரம் வந்து இப்போ அந்தந்த தேவதா மந்திரம் வந்து அப்புறம் எல்லா தேவதைகளுக்கும் பொதுவாக ஒரு மந்திரம் வருது ஓ அதுவே ஒரு மந்திரம் என்னது ஓ இது சகுண உபாசனை பண்ணுறவங்களுக்கு நிறுகுண உபாசனை பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்ட தேவத்தை மந்திரம் சொல்கிறப்பையே எதுவும் சொல்லி கொடுத்துருவாங்க அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம தத்வம் அசி அயம் ஆத்மா பிரம்ம சன்னியாசு தீட்சை கொடுக்கும் பொழுதே சேர்த்து கொடுத்துருவாங்க ஓம் என்ற பிரணவ மந்திர உச்சாரமும் பயிற்சிக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு மகாவாக்கிய மகாவாக்கிய மந்திரமும் சொல்லி கொடுத்து விடுவார்கள் அப்ப இந்த மகாவாக்கிய மந்திரத்தை உள்ள மனனம் செய்து கொண்டே அதனுடைய பொருள் அந்த பதசோதன மகாவாக்கிய பதசோதனம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்ப ஓம் கார பிரணவ உச்சாரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்ப மனம் எங்க இருக்குது இன்னும் குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துருச்சு அப்ப இந்த ஆத்ம விசாரம் செய்யதான் வேலை அதுக்கடுத்து என்ன பண்ணணும் தியானத்தில் இருந்து விட வேண்டும் தியானத்தில் இருந்து பாவனை எப்படி இருக்கணும் ஏதனைத்தும் பிரம்மமாக இருக்கிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் எழக்கூடிய விருத்தி எண்ணங்கள் அனைத்தும் எது சைதன்யத்தினுடைய சாட்சியாகி என்னுடைய முன்னிலையிலே எழுந்து இருந்து அடங்குகின்றன அந்த விருத்திகள் எழுந்து அடங்குவதாகவே நான் அழியாமல் இருக்கிறேன் நான் ஆனந்த வடிவமாக இருக்கிறேன்னு அந்த விருத்திகள் அப்படியே வெளியிலிருந்து குறைச்சிட்டு கொண்டு வரவுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட சின்சியராக இருந்தா அந்த ஆத்ம விசார பாடமும் நடந்துட்டே அப்ப எண்ணம் எப்படி ஆயிடுச்சு எண்ணத்தினுடைய பழக்கம் தன்னை அறியாமல் சும்மா மனத்துல எண்ணங்கள் சரச வந்து போகாது எண்ணங்கள் உதிக்கவே அப்புறம் உதிக்காது உதிச்சா ஒரே எண்ணம் அது எந்த எண்ணம் உதிக்கும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு பாவனையோடு நின்றுவிடும் உணர்வு மாத்திரமாக நின்றுவிடும் எது மாத்திரமா இருக்கிறவா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற உணர்வு மாத்திரமாக நின்றுவிடும் அதுக்கு தான் விருத்தியானம் பேர் ஆனால் அந்த நான் பிரமமாக இருக்கிறேன் என்ற உணர்வு மாத்திரமாக இருக்கக்கூடிய அகண்டாக்கார விருத்தியை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நிதித்தியாசன சமயத்தில் முயற்சியோடு கொண்டு கூட்டி கொண்டிருக்கிறோம் அதுக்கு என்ன தேவைப்படுது முயற்சி எஃபர்ட் போட வேண்டியிருக்கு ஏன் ஜென்மாந்திரம் இவனுடைய வாசனைகளாலே இது இந்த அந்தக்கரண விருத்தி என்ன பண்ண பார்க்குது வேறு எதுக்காவது வேறு எதுக்காவது வேக வேகமாக போட பார்க்குது அந்த அந்த கவனத்தை குதிரையினுடைய அந்த கண்ணுக்கு போடுறான் பார்த்தீங்களா எது அதுபோல் அப்படியே தட்டி தட்டி தட்டி நேராக இதுக்கு மட்டும் நிப்பாட்டிக்கணும் இல்லையா அப்படி கொண்டு வந்த உடனே விருத்தி ஞானம் உருவாகி விடுகிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பேர நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இல்லை இப்போ தானாகவே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி யானம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுகிறது ராக்கெட் லான்ச்சிங் பேஸ்மெண்டில் போய் பார்த்தீங்கன்னா நாம் செலுத்த வேண்டிய செயற்கைக்கோளை மேலே வைத்து ராக்கெட்டை கீழே வைத்து என்ன பண்ணுறாங்க செலுத்துகிறார்கள் நிறைய வெடி மருந்துகளையெல்லாம் அதுக்குரிய அந்த மருந்துகளையெல்லாம் வச்சு செலுத்திடுறாங்க எதுவரைக்கும் அந்த ராக்கெட்டுக்குரிய அந்த செலுத்துவதற்குரிய சக்தி தேவைப்படுகிறது என்றால் புவியீர்ப்பு இசையின் எல்லையை தாண்டும் வரையிலும் எதனுடைய துணை தேவை அந்த எரிபொருள் ராக்கெட்டினுடைய துணை தேவை அந்த எல்லையை தாண்டி புவியீர்ப்பு அப்பாற்பட்ட இடத்துல இந்த செயற்கை கோளை செலுத்திவிட்ட பின்னால் எதனுடைய பயன்பாடு அற்றுப்போய் விடுகிறது புருஷ தந்திரம் தேவைப்படவில்லை மனித முயற்சி தேவைப்படவில்லை அப்ப விருத்தி ஞானம் உருவாக்கி மனித முயற்சியோடு கூட்டி விருத்தி யானத்தை நிலை பெற செய்து விட்டால் என்ன பண்ண வேண்டி திரும்ப கொண்டு வந்து கூட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அது இப்போ தானாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த முயற்சி போடும் இடத்துக்கு நிதித்தியாசம் பேரு அந்த முயற்சி இயல்பாக மாறின இடத்துக்கு சவியெல்பசமாதின் பேர் அந்த முயற்சி கூட்டி வைப்பதற்கு முயற்சி திரும்ப திரும்ப அதை இடைவிடாமல் கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சி போடுறதுக்கு என்னென்னு பேரு நிதித்தியாசனம் அல்லது தெளிதல் அந்த முயற்சி தேவைப்படாத இடம் ஒன்று வந்துடும் தானாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இடத்துக்கு என்னென்னு பேரு சவியெல்ப சமாதி அந்த சதிகல்ப சமாதி வர்றதுக்கு அதுக்கப்புறம் இவன் வந்து தன்னுடைய உடம்பை என்ன பண்ண மாட்டான் உடம்பையோ மனசையோ எதுவும் அசையா இல்லை இந்த உடம்பு வெளியும் எந்த ஒரு காரியத்திலும் படாது அந்த கரணம் எந்த ஒரு காரியத்திலும் படாது உட்கார்ந்த இடத்த விட்டு கண் இமைகள் கூட அசையாது ஒரு ஸ்டில் கண்டிஷனுக்கு வந்துட்டான் ஆனாலும் என்ன அவஸ்தை இன்னும் வரல சமாதி அவஸை கைகூடவில்லை வெளியிலிருந்து பாக்குறவங்க அவர் மகான் ஆகிட்டாருமாய் சுட வேண்டி இருக்கு எதை சுட வேண்டி இருக்கு அஞ்ஞானத்தை என்ன பண்ண வேண்டி சுட வேண்டி இப்ப யார் மாத்திரம் இருக்கா ஒரு பக்கம் அஞ்ஞானம் இன்னொரு முக்கியம் என்ன மாத்திரம் இருக்கு விருத்தி யானம் அந்த விருத்தி யானம் எதுலயேதான் தயார் பண்ணப்பட்டது சொருப யானத்தில இருந்து வந்தது மாயிலே தோன்றிய விருத்திலிருந்தே தான் தயார் பண்ணிட்டு கொண்டு அப்ப ரெண்டு பேரும் செக் வச்சாச்சு இந்த ரெண்டு பேரும் எதிர்கொண்டு ஒன்று இன்னொன்றை எரித்து விடும் அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது எப்படி அந்த சூரிய அந்த சின்ன குழந்தைய லென்ஸ் வச்சு விளையாடுது லென்ஸ் இருக்கு சூரிய கதிர் இருக்கு குவிக்கப்பட்டதும் இருக்கு ஆனால் கீழே இருக்க பொருள் எந்த இடத்துக்கு வந்தாகணும் எந்த இடத்துக்கு வந்தாகணும் அந்த குவிக்கப்பட்ட கதிர்க்கு நேராக வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்புறம் சமாதி அவஸ்தையில அப்படி அதுக்கு நேர்கோட்டில் வந்து சேருவதற்கு கொஞ்சம் காலவாசம் இருக்கிறதா எதிர்ப்பட்டு அப்படின்லாம் சொல்றாங்க வாசனைகள்லாம் இருக்கு அதுல அதைய அதுல நிறைய விஷயங்கள் அதை பாதிக்குது என்னென்ன விஷயங்கள் அந்த நிர்விகல்பு சமாதி கைகூடுவதற்கு பாதிப்பு பாதிப்பு என்னென்னலாம் பாதிக்குதுன்னு சொன்னால் வாசனைகள் வேற என்ன இருக்குது ரசா ரசாஸ்வாதம் அப்படின்ற ஒரு ஒரு தடை அப்புறம் கஷாயம்ன்ற ஒரு தடை இதெல்லாம் இந்த ஆழ் மனதிலே ஜென்மாந்திரங்களில் ஏற்பட்ட பதிவுகள் அது இருக்கு என்ன இருக்கு அது சரியாக ஃபோக்கஸ் ஆகணும் எதுக்கு ஃபோக்கஸ் ஆகணும் இந்த விருத்தி ஞானத்திற்கு ஃபோக்கஸ் ஆனால் தான் அது எரியும் அந்த கால அவகாசம் வரையிலும் சதிகல்ப சமாதி அப்படியே இருக்கும் எதுவா மாறாது நிறுவி கல்ப சமாதியாக மாறாது அப்போ உடனே ஞானம்ன்றது நாம வெளியில இருந்து பார்த்து ஆகா இவர் இவருக்கு ஞானம் பெற்றுவிட்டார் நாமளா முடிவுக்கு வரக்கூடாது உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மும் அவசரப்பட்டு என்ன பண்ணிருவான் இவ்வளவு நேரம் சமாதி அவஸ்தையில இருந்தாலும் எந்த சுதந்தர முடியாது அந்த கால அவகாசம் நம்ம கையில கிடையாது உலகத்தின் கையிலும் கிடையாது அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அவஸ்தையிலே தொடர்ந்து இருப்பார்கள் வரண் வரியான் வருட்ட ஞானி பத்தி கேள்விப்படுறோம்ல தேக சஞ்சாரத்துக்கு மாத்திரம் வெளியே வர்றாங்க மற்றவர்களால நினைவூட்டப்பட்டு தேக சஞ்சார பணிகளை செய்யறாங்க இன்னொருத்தர் அதுவும் இல்லாமல் அந்த சமாதியிலேயே நிலை பெறுகிறார் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே தான் எங்க போறாங்க அடுத்து நிறுதி கேட்ப சமாதிக்கு செல்லுகிறார்கள் அப்ப அந்த நிர்விகல்பமாதி என்பது இந்த விருத்தி ஞானம் எதை நீக்கி விடுகிறது அஞ்ஞானத்தை முற்றிலுமாக அது நீக்கிறதுக்குரிய பீரியட் என்னமோ செகண்ட் தான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் கொடுப்பதைக்கு நமக்கு பிரத்யட்சமா எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெலிட் பட்டன் கண்டுபிடிச்சாச்சு ப்ரோக்ராம் இந்த உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதை அழிக்கக்கூடிய ப்ரோக்ராமாக டெலிட் பட்டன் கையில் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அதில் எத்தனை ப்ரோக்ராம் இருக்கோ அத்தனை என்ன பண்ணணும் இப்போ செலக்ட் பண்ணி கடைசி அது கொடுக்கணும் டெலிட் கொடுக்கணும் அந்த செலக்ட் பண்ணுற வேலை எதை பொறுத்துருக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் ஏற்றி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்துருக்கு அதில் எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுருந்தா செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகணும் டெலிட் பட்டன் கொடுக்குறது என்னமோ அது சீக்கிரமாக கொடுத்துருவோம் புரியுதுங்க அதுபோல தான் அவரவர்களுடைய ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்கோ எத்தனை ப்ரோ கடவுளாக கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு நம்மளாக கொஞ்சம் ப்ரோக்ராம் ஏற்றி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒட்டுக்க ஒன்று செலக்ட் பண்ணி கடைசியில் எதை கொடுக்கணும் டெலிட் பட்டனை கொடுத்தா மொத்தமாக அதை நிற்கும் அப்படியே நெருப்புருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சூப ஞானம் தானே விருத்தி யானமாய் சுட்டது எப்படி எனில் வெயிலால் உலகெங்கும் பரித்த சூரியன் பரித்த பறித்த கிரணங்களை என்ன பண்ணது பிரகாசிப்பது பறித்த சூரியன் சூரிய காந்தத்தில் பற்றி அக்கினியாகி எரித்தவாறுபோல் சமாதியில் விருத்தியார் எரிக்கும் என்று அறிவாயு இங்கே எந்த சமாதிக்கு நிர்விகழ்ப சமாதியில் விருத்தின்றது பிரம்மாக்கார விருத்தியால் அல்லது விருத்தியால் எரிக்கும் என்று அறிவார்கள் நல்ல அருமையான விளக்கம் அடுத்தது அருளும் ஐயனே திருவித கரணத்தால் ஆகிய தொழில் எல்லாம் கருமம் அல்லவோ திருத்தி ஞானமும் அந்தக்கரண காரியம் அன்றோ உரிய கர்மம் அஞ்ஞானத்தைக் கெடுக்கும் என்று ஓதினால் ஆகாதோ பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உரையீரே ஜீடனை விடுற மாதிரி இல்லை அப்போ ஒரே பிடியில் பிடிச்ச பிடியில் இருக்கார் கர்மத்தினால் ஜீவன் முக்தி அடைய அடையப்படும் அப்படின்னு ஏசாமி சொல்லக்கூடாதுன்னு அவர் மற இத்தனை கேள்விகளால் அவர் கேட்க வர்ற விஷயம் நிரூபிக்க வர்ற விஷயம் என்னன்னு கேட்டால் கர்மத்தினால் ஞானம் அடையப்படுவது தானே அப்படின்றத கருமத்தினால் அஞ்ஞானத்தை நீக்கிவிடலாம் தானே அப்படின்னா குரு இதுவரைக்கும் அதை தள்ளி கொண்டே வருவது என்னதை கர்மத்தினால் ஒருபொழுதும் ஞானம் அடையப்படுவது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் நடக்கக்கூடிய தர்க்கம் அது அப்படியே பிரம்மசூத்திர பாசியம் முழுக்க இதுதான் போயிட்டுருக்கு பிரம்மசூத்திர பாசியம் நமக்கு பிரம்மசூத்திரம் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கு பதிலாக எதை படிச்சுருவோம் இப்போ இந்த பகுதிகளை எல்லாமே அதை தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றன நாம் செய்த புண்ணியம் எனது நமக்கு தாண்டவராய சுவாமிகளும் நம்முடைய கோயிலூர் மடமும் பொன்னம்புல சுவாமிகளும் நமக்கு கிடைச்சாங்க அவங்க போட்ட ஞான பிச்சை நமக்கு எது கிடைக்கிது எளிதாக இந்த நம்மளால் படிக்க முடியாத அந்த புஸ்தகங்களையெல்லாம் எளிதாக நாலு நாலு வரியில் கவிதையாக கொடுத்து அதை இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஆமாம் இருபத்தி ஒன்பது அருளும் ஐயனே திரிவித கரணத்தால் ஆகிய தொழில் எல்லாம் கருமம் அல்லவோ விருத்தி ஞானமும் அந்த கரண காரியம் என்றோ உரிய கர்மம் அஞ்ஞானத்தை கெடுக்கும் என்று ஓதினால் ஆகாதோ பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உரையீரே கர்மகாண்டியில் இப்படித்தான் சொல்லுவாங்க என்ன பெருமையான கரு ஞானம் ஞானம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பெரிய ஞானம்னா பெருமைக்குரிய அதை ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்றது தான் திருவித கரணம் என்னது மனம் வாக்கு காயம் திருவித கரணத்தால் ஆகிய தொழிலெல்லாம் கருமம் அல்லவோ அது ஏற்கனவே இந்த திருவித கரணத்தால்ன்றது உலத் தொழில் என்றோன்னு சொல்லியிருக்கார் எந்த இடத்துல தியானம் செய்வது உலத் தொழில்தான் அப்ப சிலர் வந்து தியானம் பழகுகிறார்களே ஏன் அப்படின்னு கேட்டார் அப்படி ஒருத்தர் யாராவது தியானம் பழகுகிறார் என்றால் அவர் ஞானம் அடையவில்லைன்னே சொல்லிட்டார் இங்கு இவர் என்ன சொல்ல வர்றாரு சீடர் ாகிய தொழிலெல்லாம் கர்மம் அல்லவோ விருத்தி ஞானமும் அந்த கரண காரியம் என்றோ இப்ப இந்த விருத்தி ஞானம் எப்படி உருவாக்கினார் அபியாசம் எங்க வச்சு அபியாசம் செய்தார் அந்த கரணத்துல வச்சுதான் அபியாசம் செய்தார் புத்தியை மனோவிருத்தி அதை உறுதிப்படுத்தி புத்தியில் வைத்து தான் என்ன பண்ணார் இந்த ஆத்ம செய்தார் சிரவணம் செய்தார் மனணம் செய்தார் அப்புறம் அதை விதித்தியாசனமாக பரிமளித்திருக்கிறது என்ன செஞ்சாரு அந்த கரணத்தில் வைத்து தான் இந்த விற்பி ஞானத்தை பெற்றார் பிரம்மா விருத்தியை அவர் உண்டு செய்தார் அப்போ அதுவும் என்ன தான் அடங்க மாட்டார் விருத்தி எதை நீக்குகிறது என்று சொன்னீர்கள் அஞ்ஞானத்தை நீக்குகிறது விறத்தி எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது சொருவஞானத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் எங்கே வச்சு தான் தோற்றுவிக்கப்பட்டது அந்தக்கரணத்தில் வைத்து தான் அந்த கரணத்தில் வைத்து ஒரு தொழில் நடைபெறுது என்றால் அது கர்மத்தில் தான் சேரும் அந்தக்கரண காரியம் அன்றோ உரிய கர்மம் அஞ்ஞானத்தை கெடுக்கும் என்று ஓதினால் ஆகாதோ ஆதலால் பேரை வேணால் இப்படி வச்சுக்கோங்க அந்தக்கரண கர்மத்தினால்தான் எது போகுது ஞானம் கிடைக்குது அஞ்ஞானம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கர்மத்தினால் தான் அஞ்ஞானம் நீங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உறையீறே கர்மம் அல்ல ஞானம்தான் என்று ஏன் அதை சொல்ல வேண்டும் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு விருத்தி ஞான விருத்தி ஞானம் இருக்கே அதை ஏன் கர்மத்தில் சேர்க்கக்கூடாது அதை ஏன் ஞானத்தில் சேர்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க விருத்தி மற்ற விருத்திகளை எல்லாம் என்ன சொல்றீங்க அந்த கரண தொழில சேர்த்தீங்க ஆனா விருத்தி ஞானத்தை மட்டும் ஞானம்னு பெயர் போட்டுக்கிறீங்க என்ன பெயர் போடுறது இல்லை கருமத்தில் அதை சேர்ப்பது கிடையாது ஏன் விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தி ஆகிலும் அமைந்தா ி மக்களே தங்களில் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே கருத்தனாயிய உருட கருமங்கள் அவைபோல வருத்த யானமோ உருட அன்று வஸ்துதந்திரம்மாமே ரா தான் மனசுல வச்சுக்கணும் ராக்கெட்டை ஏவுதளத்துல ஏவுனது என்னமோ கரும தொழில் அது ஏவுனாலும் அது புவியேற்பு செல்லும் வரையிலும் இந்த கண்ட்ரோல் ரூமோட இருக்குது அதுக்கப்புறம் புவியேற்பு தாண்டி சென்று விட்டால் செயல்பாடு யார் கையில் இல்லை இந்த புருஷ தந்திரம் மனிதனுடைய முயற்சிக்குள்ள அது இல்லை இப்போ சமீபத்தில் கூட சந்திரன் சந்திராயன் விட்டாங்க இல்லையா அந்த ஆர்பிட்ல போனது கரெக்டாக போயிருச்சு ஆனால் எங்க லேண்டர் மட்டும் என்ன ஆயிடுச்சு கண்ட்ரோலை இழந்துருச்சுன்னு சொல்றான் ஒரு குறிப்பிட்ட செய்தி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் எடுபடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது யார் கையில இல்லை நம்முடைய கட்டுப்பாட்டிலிருந்து அது மீறிவிட்டது சதிகல்ப சமாதி வரையிலும் இந்த விருத்தியானம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது புருஷ தந்திரமாக இருந்தது ரெண்டு தந்திரங்கள் இருக்கு ஒண்ணு புருஷ தந்திரம் இன்னொன்று வஸ்து தந்திரம் இங்க புருஷன் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா வஸ்து அப்படின்னு சொன்னா பிரம்மம் தந்திரம் அப்படின்னு சொன்னா என்னது அதனுடைய வயப்பட்டது என்னது வயப்பட்டது புருஷனுடைய முயற்சியின் வயப்பட்டது புருஷ தந்திரம் ஒரு முயற்சி செய்து ஒன்றை அடைதல் அதில் ஆப்ஷன் இருக்குது நாம் முயற்சி செய்து ஒன்றை அடையலாம் நாம் முயற்சி செய்து நாம் ஒன்றை அடையாமல் போகலாம் நாம் முயற்சி செய்து ஒன்றை அடைந்து அதை வேறொன்றாக மாற்றிக்கொள்ளவும் செய்யலாம் இந்த ஆப்ஷன்லாம் புருஷ தொந்திரத்தில் இருக்குது ஒன்றை அடைதல் ஆனால் வஸ்து தந்திரத்தில் எப்படின்னா மாறாக இங்கிருந்து அங்கே போறது இல்லை ஒரு புருஷன் ஒரு ஜீவாத்மா ஒன்றை அடைதல் அப்படின்ற கிடையாது வந்து ஆர்வமா இருக்கு மாற்றி அந்த அடையப்படும் பொருள்னு சொல்றவன் அதுவே பிரம்மம் அது என்ன பண்ணுமா இந்த புருஷனை என்ன படிக்கணுமா இழுத்துக்கொள்ளுமா அது இவனை இழுத்துக்கொள்ளும் இவன் முயற்சி பண்ண முடியாது சரியா அப்போ இவனுடைய முயற்சி எது வரையிலும் தான் இருக்கிறது சவிகல்பமாதியில் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி யானத்தை உண்டு கொண்ணுவது வரையிலும்தான் அதுக்கப்புறம் தன் முயற்சி இல்லாமல் அந்த விருத்தி யானம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது அஞ்ஞானத்தை கெடுப்பது என்பது யாரிடத்துல புருஷ தந்திரத்தில் கிடையாது அந்த இடைப்பட்ட காலம் இருக்கே சவிகல்பாதியிலிருந்து நிர்விகல்பமாதி செல்லும் காலம் வரை என்ன கிடையாது யாருடைய கட்டுப்பாடு எங்கே கிடையாது புருஷனுடைய கட்டுப்பாடு புருஷன் பேசாமல் இருக்குது ஏன்னா இப்போ புருஷனை என்ன பண்ணிருச்சு இப்ப விருத்தி ஞானம் அரசு பண்ணி வச்சிருச்சு இப்போ கைதிய யாரு நிர்மிகல்ப சமாதியில் எரிக்கப்பட வேண்டிய கைதியே யாரு ஜீவாத்மா இப்ப அவர் எங்க இவர் தான் கொண்டு போனார் இந்த ஆயுதத்தை கொண்டு போனவரே ஜீவாத்மா தான் இப்ப கடைசியில் அந்த ஆயுதம் யாருக்கே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அவரையே திருப்பிடுச்சு இனி இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட வேண்டிய அல்லது அழிக்கப்பட வேண்டிய நபராக மாறிவிட்டார் இனி இந்த ஆயுதத்தை திருப்பி மாற்ற முடியாது ஒன்றும் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு சபிகல்ப சமாதிக்கு முன்னாடி வேணா மாற்றிருக்க முடியும் ஆனால் அந்த தயார் பண்ணி வச்சா சொல்ற கூர்மையான ஆயுதம் அது இவனை ஜீவாத்மாவை அளித்தே தீரும் ஜீவ பாவனையை ஜீவபாவனைக்கு இன்னொரு பேர் அஞ்ஞானம் ஜீவ பாவனையை அதை என்ன பண்ணியே தீரும் நீக்கியே தீரும் அதுக்கப்புறம் நான் ஞானம் பெற்றேன்னு சொல்றதுக்கு கூட அங்கே யார் கிடையாது ஜீவ பாவனை கிடையாது புரியுதா யாராவது கைவல்யாணவனிடம் படிச்சுட்டு ஊருக்கு போய் இந்த சர்டிஃபிகேட்டை சாமி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நினைக்கிறேன் வாங்கிட்டு போய் கைவல்யாணவனிடம் படிச்சுட்டேன் என்ன அடைச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது அங்க நம்மளை விட யாராவது கைவல்யம் படிச்சவங்க இருந்தாங்கன்னா இந்த பாட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா ஞானம் என்பது அடையப்படும் பொருள் அல்லப்பா என்ன அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா ஒன்று செய்து ஒரு கர்மம் செய்து அடையப்படும் ஒரு ஒரு வஸ்து அல்ல அது ஏற்கனவே அடையப்பட்ட வஸ்து ஏற்கனவே அது இருக்குது புரியுதா நான் அடைந்திருக்கிறேன்னு சொல்கிறாலும் ஜீவாத்மா அப்போ ஜீவாத்மா என்ன இருக்கிறான்றத போயிடும் ஞானிகளே நான் உண்டேன் நான் கண்டேன் நான் சென்றேன்னு சொல்கிறாங்களே அவங்க நான் சேர்த்து சொல்கிறாங்களேன்னு கேள்வி கேட்டார் தெரியுமா ஞானிகளையா அப்படி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு ஓய்ந்த கனாவில் கண்ட ஓதுவன் வாதனையான்னு சொன்னார் அது கனவு கனவு விட்டு விழிச்சு எழுந்துட்டான் ஆனாலும் கனவு கண்டதை சொல்லும் பொழுது நான் உண்டேன் நான் கண்டேன்னு சொன்னான் அதை உனக்கு தெளிவு ஆனா நாம் அப்படி சொல்லலை சர்டிபிகேட்டையும் காமிச்சு புக்கையும் காமிச்சு என்னை கொஞ்சம் நல்லா பாருங்க இப்ப எப்படி இருக்க பாருங்கன்னு வேற சொல்றோம் புரியுதா அப்படி இங்க ஞானம் என்பது நான் அடைந்து விட்டேன் என்று நாம டிக்ளர் பண்றோம்னா அப்ப எந்த பாவனை இருக்குதுன்னு ஆயிடுச்சு ஜீவ இன்னும் இருக்கிறது ஞானம் கிடைக்கவில்லை என்று ஆகிவிட்டது அப்ப விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தியாகிடும் வைந்தா ஒருத்தி மக்களை தங்களில் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே ஒரே தாய் பிள்ளைகள் அஞ்சு பேர் பிள்ளைகள் அம்மா சொல்றபடி கேட்குது ஆனா ஒரு பிள்ளை என்ன பண்ணுது எல்லாருக்கும் மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் எதிர்த்து நிற்குது மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணுது விலக்கி விட்டுறது யாரையும் சேர்க்க விட மாட்டேன் எல்லோருக்கும் பகைவனாக மாறிவிடுகிறது அந்த கரணத்துல ஒரு வினாடிக்கு பல எண்ணங்கள் எண்ணுவதோ எண்பது கோடி எண்பது கோடி எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கு அத்தனை எண்ணங்கள் வந்தாலும் எல்லாம் ஒண்ணு கொண்டு சட்ட கூடாம இருந்துக்கிறது ஆனா இந்த விருத்தி ஞானம் ஒண்ணு வந்த உடனே என்ன பண்றது எல்லா எண்ணங்களையும் சப்ளிமேட் பண்ணியது சப்ளிமேட் பண்ண டெலிட் பண்றதுல சப்ளிமேட் அதற்கு செயல் செய்து விடுகிறது அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி வைத்து விடுகிறது மக்களே தங்களில் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே இந்த விருத்தி ஞானம் எங்கேதான் உருவானது அந்த கரணத்துல உருவானது மற்ற உலக விஷயங்களை பற்றிய ஞானமும் எங்க அந்த உலக விஷயங்களை பற்றிய விருத்தியும் எங்கதான் உருவாயிருக்கு மற்ற எல்லாம் விருத்தடக்கிழக்க செய்கிறது அடக்கி செயலக்க செய்கிறது கருத்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்கள் அவை போன கருமங்கள் அப்படின்னா டெபினிஷன் எழுதிக்கணும் என்னது புருட தந்திரம் கர்மம் வந்து எது புருட தந்திரம் புருடனன்னா யாரு கர்மம் செய்வன் கருத்தன் புருடன்னா யாரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த கருத்தா இருக்கான்னு அவனுக்கு தான் என்னென்னு பேரு புருஷன் அப்ப அந்த புருஷன் ஈடுபடக்கூடியது கர்மங்களுக்கு புருட தந்திரம் பேரு புருஷன் ஒரு முயற்சி செய்து ஒன்றை அடைவதற்கு என்னென்ன பேரு புருஷ தந்திரம் பேரு அவை வருத்த னமோ புருட தந்திரம் வஸ்து தந்திரம் ஆமே அப்ப வருத்த ஞானம் எனது இதை நீக்குவதற்காக பயன்படும் ஞானம் வருத்த ஞானம் வருத்த ஞானம்னா என்னது மிகவும் எஃபர்ட் முயற்சி செய்து பிரயத்தனம் செய்து மிகவும் பிரயாசை செய்து அடையப்பட்ட ஞானம் விருத்தி ஞானம் கொஞ்ச நஞ்சம் இல்லை இதற்காக பல ஜென்மங்களை அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் இழந்திருக்கிறான் எப்படியாவது இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரை சேர வேண்டும் என்று அநாதிபவ பாரதியில் ஆழ்ந்த எண்ணெய் எனது அகண்டபர ஞானம் என்னும் நாவாய்க்குண்டு சனாதனமாம் பரபிரம்ம தீரத்தின்கண் சகசமதாய் ஏற்றிய சத்குருவே போற்றி விலாசமுறும் தேகாதி நானென்றெண்ணி விதவிதமாய் துன்பம் மிகுந்திருந்த எண்ணெய் அனாமயமா நீயன்று ஓதி அகண்ட சுகம் நல்கிய சத்குருவே போற்றி இந்த கடலை இந்த சம்சார சாகரத்தை எப்படி கடப்போம் அப்படின்னு கவலையிட்டிருந்தது அப்போ தன்னுடைய படகளை ஏற்றிக்கொண்டு ஞானத்தை குருவானவர் படகோட்டியாக இருந்து அழைத்து செல்கிறார் கைவர்த்தகேசவக யாரு மதுசூதன சரஸ்வதி சுவாமியில் கிருஷ்ண பரமாத்மாவை என்னன்னே சொல்லாரு அவன் ஒரு படகோட்டி சம்சார சாகரத்திலிருந்து நம்மை கரை சேட்டுவதற்காக படகோட்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் குருநாதர் இந்த ஆத்ம என்ற சத்சங்கம் என்ற படகிக்கொண்டு நிறுத்தி ஜீவாத்மாக்களாகிய நம்மை ஏற்றிக்கொண்டு இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார் அப்ப அதில் அடையப்படுவது வருத்த ஞானம் பெரும் பிரயாசை செய்து கிடைக்க பெற்ற ஞானம் ஏன்னா இவன் அவ்வளவு ஜீவாத்மாவாக பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறான் கொஞ்ச நஞ்சம் கிடையாது நமக்கு திருஷ்ட இந்த கண்ணுக்கு தெரிந்து இந்த பிறவிலேயே நாம் படுற துன்பத்தை நினச்சி பார்த்தோம்னா நமக்கு அழுகு வருது என்னந்தேங்களா எத்தனை துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம்னா அதுக்கு அதெல்லாம் நல்லவே இல்லை ஈஸ்வரன் அந்த நம்மளுடைய மனப்பதிவிலிருந்து மறைச்சி வச்சுருக்கார் ஏன்னா சும்மா சும்மா அழுதுகிட்டே இருப்பான்றதுக்காண்டி ஒரு பிறவிக்கு மட்டும் கொஞ்சமாக ஜாபம் வச்சுட்டு மற்ற பிறவியில் பூரா என்ன பண்ணி வச்சுட்டார் மூடி வச்சுட்டார் வருத்த ஞ ஞானமோ புருட தந்திரம்ன்ற வஸ்துதந்திரம் ஆ அப்போ புருட தந்திரம் என்பது எனது கரும கருத்த கருத்தாவாகிய பொருடன் ஈடுபட்டு அடையும் ஈடுபடுவது கருமம் அதை அடைவது ஒரு வஸ்து ஆனால் இங்கே வந்து அந்த வஸ்துவே எதுவாக இருக்குது அடையப்படும் பொருளே இந்த அடைதல் என்ற நிகழ்ச்சியில் ஈடுபடுது இவன் ஈடுபட வேண்டாம் இவன் பேசாம நின்னுட்டுக்கணும் கைதி யாருக்கு கைதி விருத்தி ஞானத்தின் கைதியாக நிற்கப்படுகிறான் விருத்தி ஞானம் வந்து இவனை இந்த புருஷனை இந்த கருத்தாவை அல்லது இந்த அஞ்ஞானத்தை என்ன பண்ணிடு இல்லாமல் செய்துவிட யார் மாத்திரம் இருக்கப்படுவது இல்லாம வஸ்து இருப்பது அதனால அதுக்கு வஸ்து தந்திரம் அது வர வேண்டியதுமில்லை அது போ வேண்டியதுமில்லை ஆனா விருத்தி ஞானத்துக்கு என்ன பண்ணான் அதை அடைவதற்கு என்ன பண்ணான் இவன் முயற்சி செய்து அதை அடைந்தான் ஆனால் அந்த பிரம்ம ஞானம் என்பது அப்படி அல்ல அது என்னது வஸ்து இருந்த யுகத்தில் இருக்குது இந்த விருத்தி ஞானம் எதை மாத்திரம் நீக்கி விடுகிறது ஜீபாவனையை அஞ்ஞானத்தை மாத்திரம் நீக்கிவிடுகிறது மீதி வஸ்து அடையப்பட்ட வஸ்து இல்லை இதனால் அடையப்பட்ட வஸ்தூ இல்லை அது எப்பயும் எங்கே அங்கேயே இருக்குது இந்த பத்தாம் அவன் அந்த கதையை சத்தம் அவர்களே நீ அதுக்கு நிர்விகல்பாதியில திரிபுடி விஷயத்தை ஞாபகப்படுத்தும் காண்பான் காணப்படும் பொருள் காட்சி சபிகிழ்ப சமாதியில அடையப்படும் வஸ்துவாகிய பிரம்மமும் அடைபவனாகிய ஜீவாத்மாவும் அடைதல் என்ற நிகழ்ச்சி சமாதி அவஸ்தையும் அங்கே இருக்குது நிர்விகல்ப சமாதியிலோ அடையப்படும் வஸ்து மாத்திரம் இருக்கிறது யார் ரெண்டு பேரும் இல்லை விருத்தி ஞானமும் இல்லை அஞ்ஞானமும் இல்லை அப்போ யார் மாத்திரம் இருக்கிறாங்க வஸ்து மாத்திரம் சரிதானா அதான் காண்பது தடங்களும் காண்பான் எல்லாரும் ஆத்ம சாதகர்களாகிய நாம் திரிபுடியிலே இருந்து பழகிறதுனால சமாதி அவஸ்தையும் எப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கான்பான் காணப்படும் காட்சி மாதிரியா இருக்கும் நினைச்சிட்டு ஆனா உங்களுடைய நம்மளுடைய முயற்சி எதோட நின்று போகுது சவிகல்ப சமாதியில கொண்டு போய் அந்த விருத்தி ஞானம் அதோட நின்று போகுது அதுக்கப்புறம் நம்ம முயற்சி முதல்ல அங்க இல்லை நாம நம்மளை என்ன பண்ணி வச்சிடறாங்க அரசு பண்ணி வச்சிடறாங்க ஜீவாத்மா என்ற பாவனையை அங்கே பிடித்து நிறுத்தி விடுகிறார்கள் அப்போ அதை அந்த ஜீவபாவனை நீக்குவதற்குரிய விருத்தியானம் தயாராக இருக்கிறது அது எப்பொழுது அது நீங்க பெறுகிறதோ இருக்கிறது இருக்கிறது அதுதான் நான் இதுவரைக்கும் எதை நான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த விருத்தி ஞானத்தை உருவாக்கிய நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுது என்னது இந்த விருத்தி ஞானம் கூட தேவைப்படாது என்பது தெரிகிறது அதனுடைய வேலை என்ன விருத்தி ஞானத்துக்கு வேலை என்ன ஜீவபாவனை அஞ்ஞானத்தை நீக்குதல் என்பது வேலை கடைசியில் இதுவும் காணாமல் போய்விடுகிறது இருப்பது எது மாத்திரம் வஸ்து மாத்திரம் காண்பது அடங்களும் காண்பான் நீயே இதை திரும்ப ஞாபகப்படுத்தி வந்தம் தசமன் கதை மிக அருமையான இந்த பத்தாம் அவன் தன்னை தேடி அலைவதும் அழுவதும் புலம்புவதும் வழிப்போக்கன் நீதான் அந்த பத்தாம் அவன் என்று சொல்லுவதும் ஒன்பது பேராம் ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனோ அன்புல மகனே காண்பு அடங்களும் காண்பாண்டியே அவன் பத்தாம் அவனாகிய தன்னை கண்டுகொண்டது யாரை கொண்டுதான் கண்டுகொண்டான் தன்னை கொண்டேதான் கண்டுகொண்டான் இன்னொரு பதினோராவது ஆள் இருந்து இந்த பத்தாவது ஆலை காட்டி கொடுக்க முடியாது ஒன்பது பேர் என்ற வரைக்கும் எது பயன்பட்டுச்சு பத்தாம் மகன்ற ஒரு ஆள் பயன்பட்டான் ஆனால் பத்தாம் அவனை காண்பதற்கு பதினோராவது ஆள் தேவையில்லை அவனேதான் அவன் அப்படின்றதுதான் இந்த சவிகல்பமாதி வரையிலும் இருக்கின்ற பொருள்களை சுட்டி எது சைதன்யம் பயன்பட்டுது எல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்துச்சு சாட்சியாக இருந்தேன் சாட்சியே சாட்சி என்பது உணர்ந்து கொள்வதற்கு இன்னொரு சாட்சி தேவையில்லை அறிவடு பொருள் நீ அல்லை அறிவடா பொருள் நீ அல்லை அறிப்பொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீ இந்த இடத்துல குதற்கும் பேசுறவங்க இருக்காங்க அதை திட்டி விடுறாரு அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு ஒன்றென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடர் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு அதுக்கு போய் ஏதோ ஒன்று கேள்வி ஏற்றுட்டு போனாங்கன்னா அவங்கள குதர்க்க மூடர் வெறுமனையே பேசிட்டு இருக்கிறதுக்கு குதிர இந்த தர்க்கவாதத்தை குலைத்து விடுவதற்காக பேசுகிறார்கள் சொல்லிட்டா அடுத்து இதனுடைய தொடர்ச்சியை தான் கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படியன்று தியானம் விவேகானமும் வேறே செகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கற்பிதயோகம் முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே நல்லா பிரித்து பிரித்து குறிச்சிக்கணும் இந்த எந்த இடத்துல நிப்பாற்றோன்ற வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படி அன்று தியானமும் விவேக ஞானமும் வேறே செகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை நோகமாய் மயங்காதே குழப்பிக்கொள்ளாதே பகுத்த கருமங்கள் நாம் அஞ்ஞான திசையில் நாம் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய கருமங்கள் என்ன பண்ணலாம் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் சுதந்திரம் இருக்கு ஆப்ஷன் இதை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறொன்றாக மாற்றி செய்யலாம் இது எதுக்கு உண்டு கர்மங்களுக்கு உண்டு மிகுத்த ஞானம் அப்படியன்று தனது ஞானத்துக்கு அது பொருந்தாது அங்க அதான் சொல்றாங்கல்லே தத்தாம பரமம்மன் எங்கு சென்றால் திரும்பி வருதல் இல்லையோ அது என்னுடைய உயர்ந்த இடம் பரமபத விளையாட்டில் நிறைய நூறு கட்டம் போட்டிருப்பாங்க மேலே கொஞ்சம் கட்டம் போட்டிருப்பாங்க மேலே ஒரு பத்து கட்டம் நினைக்கிறேன் பத்து கட்டம் இருக்கும் நினைக்கும் பதினோரு கட்டம் இருக்கும் கீழே நூறு கட்டம் இருக்கும் பத்து பத்தா இருக்கும் அப்போ இந்த கட்டத்திலாம் ஒவ்வொரு உலக விஷயங்கள்லாம் வரைஞ்சிருக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போ இதில் என்னென்ன இருக்குது பாம்பு இருக்குது ஏகி இருக்குது அப்புறம் நிறைய உலக விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும் விலங்குகள் மனிதர்கள் என்னென்னமோலாம் இருக்குது இப்போ விளையாட்டை தொடங்கி தாயம் போட்டு ஒவ்வொன்றா அந்த ஏறுறப்ப ஏறுதலும் இருக்கும் இறங்குதலும் இருக்கும் சருக்களும் இருக்கும் உயருதலும் இருக்கும் எல்லாம் போராடி முடிஞ்சு கடைசி அந்த நூறாவது கட்டம் தாண்டுறதுக்கு ஒரு தாயம் போட்டால் ஏற முடியும் அதுக்கப்புறம் அந்த இந்த நூத்தி ஓராவது கட்டம் போயாச்சுன்னு சொன்னால் என்ன கிடையாது ரிவர்ஸ் வர்றதுக்கு கிடையாது அது பயமா இருக்கு எப்போ வேணாலும் என்ன பண்ணோம் நடக்கும் இறங்குதல் நடக்கும் அந்த கடைசிக்கு முன்னாடி ஒரு பாம்பு தலை வச்சிருப்பான் பார்க்கணும் அது சர்றன் கீழே கொண்டாந்து முதல் கட்டத்தில் கொண்டாந்து விட்டுரும் அல்ல அது விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கறமேன் பல்லாயிரம் வருஷம் தபம் அவர் அடைந்த அந்த எதிர்களை அந்த ஆற்றலை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிட்டு திரும்பி சார் நடைக்கி வந்துடுறார் புரியுதா ஆனால் இந்த பகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்று கூடும் மிகுத்த ஞானம் அப்படி அன்று ஆனால் அங்கே மேலே இருக்கதை நாம் எடுத்துக்கலாம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் நம்ம பின்னாடி படிக்கவும் போறோம் காளான முதல் பூமி வந்தாலே முத்தியும் கை வந்ததானேன சுபயிச்சை பூமியில் இருந்தால் ரிவர்ஸ் கிடையாதுன்ற கேட்கவே சந்தோஷமாக இருக்குது இல்லையா நாம் இந்த பாடம் கோர்ஸுக்கு வந்து இங்கே பேரெல்லாம் பதிவு பண்ணி எதையும் வாங்கியாச்சு புஸ்தகத்தையும் வாங்கி முதல் பாட்டு தான் ஓடி இருக்கு ஃபோன் வந்துருச்சு அர்ஜென்ட்டாக வாங்க நீங்கள் வரலனா ஒன்றும் நடக்காதுன்னு வந்துருச்சு ஆனால் என்ன பண்ணியிருக்கார் முதல் பாட்டை நல்ல சத்தம் போட்டு படிச்சுட்டார் அப்போ மனசில் நினச்சார் ஆகா சா ஜீவ சாட்சி மாத்திரமாயின்னு போட்டிருக்கேன் அந்த வஸ்துவை நான் அடையணேன் எப்போ அடைய போகிறேன் அதுதான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம்னு மனசில் நினச்சிட்டார் ஃபோனு வந்துருச்சு சாமிகிட்ட சொல்லிட்டு மன்னச்சிங்கசாமின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டார் கிளம்பி போயிட்டார் ஆனால் அவருக்கு என்ன உண்டு முக்தி உண்டு ஏன் அந்த வஸ்து மேலே என்னப்பட்டார் ஆசைப்பட்டாரே அந்த வஸ்துவை நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு சுப இச்சை என்ன உண்டாயிருச்சே நாம் இதையெல்லாம் விட்டு ஆனந்தமாக இருப்பது என்னாலோ அந்த வஸ்துவை நாம் கூடுவது என்னாலோ அப்படின்னு நம்ம ஏக்க மனசில் வந்ததுக்கு சுப இச்சைன்னு வேறு இது என்ன நாம் ஒரு வாரமாக மூணு கிளாஸு ஃபுடாமல் அது டைம் கரெக்டாயத்துக்கு வேறு வந்து கரெக்டாயத்துக்கு வேறு போய் எனக்கும் முக்தி தானாமா அவருக்கும் முக்தி தானாமா இது என்ன நியாயம் அப்படின்னு யார் கேசெல்லாம் போட முடியாது அப்போ மிகுத்த ஞானம் அப்படி அன்று அதில் ஆப்ஷன்லாம் கிடையாது ஒரு தடவை உள்ள என்ட்ரி போட்டாச்சுன்னு சொன்னா ரிவர்சல் கிடையாதுன்னு சொல்ற ஸ்டெப்புக்கு நம்மளை தானாவே இவருக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் இதை விட நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இறைவன் அமைத்து கொடுத்து படிக்க விட்டுருவாரான் அதுல கொஞ்சம் மிஸ் ஆனா அதுக்கடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை இன்னொரு நல்ல சூழல் கொடுத்து படிக்க வச்சுருவாராம் அப்படியே எங்க கொண்டு போயிடுவாரு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அடுத்தடுத்த பூமிகளுக்கு இட்டு சென்று நமக்கு அப்ப எது மட்டும்தான் முக்கியம்ன்றாங்க காலான முதல் பூமி வந்தாலே முத்தியும் கை வந்ததாகும் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் இப்படி ஆன்ம சாதனை தசையில் ஆன்ம சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம சாதகன் பிராரத்த கர்மத்தின் வசத்தால் உடம்பை இழந்தால் இந்த தூள சரீரம் இழக்கப்பட்டால் அவனுக்கு அடுத்த பிறவி எது போலவே வாய்ப்பு கிடைக்குமா எந்த இடத்தில் விட்டு விட்டானோ அந்த ஆத்ம சாதனை தொடங்குவதற்குரிய சூழலோடு பிறவி கிடைக்குமா எப்படி இவர் நான் அடுத்த ஜென்மத்தில் இவர் பிறக்கிற வீட்டுல பக்கத்து வீட்ல யார் இருப்பாங்க வேதாந்தம் பாடம் சொல்ற ஆசிரியர் இருப்பாங்க இவங்க வீட்லேயே கைவல்லிய புஸ்தகம் இருக்கிற மாதிரி வீட்டுல பிறப்பார் புரியுதா அப்ப அந்த புத்தகத்தை பார்க்கவுடனே ஏற்கனவே அந்த படித்த அந்த வாசனை அதை இழுத்து மீண்டும் அதை என்ன பண்ணிடும் படிக்க வச்சிடும் படிக்க வச்சு நம்முடைய நம்முடைய பூர்வாஸ்தம வாழ்க்கையில் அது கண்கூடாக பார்த்த விஷயம் எல்ஐசி காலனி மதுரையில் தான் பறந்து வளர்ந்தது அப்போ எல்ஐசியில் ஆஃபீஸெலாம் இருக்கிறாரு அந்த விநாயகர் கோயில் அங்கே சித்தி விநாயகர் கோயில் இருக்கு அதில் காஞ்சி மகா அடுத்து உள்ள ஜெயேந்திர சுவாமியும் அடுத்து உள்ள விஜயேந்திர சாமியும் வருவாங்க விஜயேந்திர சாமி சின்ன பால்ய வயசு நம்மளும் அதே வயசு தான் மாதிரி சுருங்கேரி பீடாதிபதிகள் ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அந்த எல்ஐசி காலனி என்பது நூற்றி வீடுகள் அடங்கிய பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் அதனால் அவர்கள் அதில் நாட்டம் உள்ளவர்கள் அவர்களோடு சேர்ந்து நமக்கும் அந்த ஒரு என்னது அந்த கோயிலுக்கு போகிறதும் அவங்க அந்த ஒவ்வொரு உபாசனை காலங்களில் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் கணேச பஞ்சரத்னம் மார்கபந்து ஸ்தோத்திரம் டிங்காஷ்டகம் போன்றதெல்லாம் அவங்க படிப்பாங்க நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது அவங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா படிச்சுட்டே வந்ததுனால அதை படிக்கிறது அவங்களுக்கு ஈஸி அதுக்கு பொருள் தெரியாது ஆனால் படிக்கிறது அவங்களுக்கு ஈஸி தமிழில் தான் இருக்கிற அந்த எழுத்துக்கள் படிக்கிறாங்க நம்மளும் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம் பெரிய அம்மாமாரில்லாம் உட்காந்துருப்பாங்க நான் சின்ன பயத்தினோடு போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அது நமக்கு படிக்க வராது நமக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்துருவாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறதா ஆனால் அந்த கோயிலில் என்ன நடவடிக்கை நடந்தாலும் நமக்கு பிடிக்கும் அதை விட நாம் என்ன பண்ணிக்கிறோம் நம்மை உடன்படுத்தி அப்புறம் இந்த சாமிகள்லாம் வந்து போகிறத பார்த்துட்டு அவங்க இந்த காவி துணியில் இப்படி முக்கால் போட்டிருக்காங்கன்னா வீட்டில் வந்துட்டு காவி துணி ஏதோ பழைய துணி எங்கெங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கும் அதோட முக்காடு வேஷம் போட்டு என்னன்னா ஏன்னால் எப்படி இருக்கிற அப்படின்னா சாமியெல்லாம் வந்தாங்கள்ல அவங்கள மாதிரி அப்படின்னு இது நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள் அது துறவுறன்னா என்னென்னு தெரியாது சாமின்னால் என்னன்னு தெரியாது ஆனால் அது மேலே என்ன வந்து மட்டும் இருந்திருக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது அது எந்த கவர்ச்சி அது எந் எப்போ நம்ம அதை அந்த அபியாசங்கள் பண்ணியிருப்போமோ அதனுடைய ஈர்ப்புத்தன்மை அதுக்கப்புறம் படிப்பாகவே போய்ட்டுருக்கு கோவில்பட்டியில் செண்பகவள்ளியம்மன் ஆலயம் இருக்குது பூவநாத சுவாமி அங்கே இந்து நல்வழி மன்றம்ல ஒரு ஆன்மீக அமைப்பு இருக்குது எங்களுக்கு பாடம் சொல்லித்தர ஆசிரியரேனா அதற்கு பொறுப்பாளராக இருந்ததுனால நம்மளுடைய ஆர்வத்தை பார்த்து நீ அங்கே வந்து டெய்லி வந்து போகணும் கூட அந்த கூட்டி பெருக்கி தண்ணி பிடிச்சி வச்சு கொஞ்சம் உதவி பண்ணணும்ப்பா நான் டியூஷன்லாம் நடக்குதுன்னாரு போனோம் போனால் அந்த இடம் பிடிச்சிருக்கு வார வாரம் கீதை வகுப்பு பகவத்கீதை வகுப்பு வெங்கட சுப்பையான்ற ஒரு தெலுங்கு பெரியவர் இந்த இதை நடத்துகிறார் எங்கள் வீட்டில் அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காரு பகவத்கீதை புஸ்தகங்களை இந்த சிம்பானந்த சுவாமி ஆசிரமம் அவங்ககிட்டருந்து வாங்கின புஸ்தகங்கள் ஒன்று ஆங்கிலத்தில் அப்புறம் ரெண்டு மூணு புஸ்தகங்கள் வாங்கிட்டார் எப்படி ரெண்டு மூணு புஸ்தம் வாங்கினார்னா இந்த அந்தர்யோகம் நடக்கிறப்ப கமலாப்பானந்தி அந்தர்யோகம் கோயில்பட்டில் நடக்கும் போகிறப்போ புக்கை வாங்கிடுறது வீட்டில் இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கிடுறது இப்படி வந்து பார்த்தா புக்கு இருக்குன்னா அது மாதிரி ரெண்டு மூணு புத்தகம் சேர்ந்துருச்சு அப்படி இருந்த புஸ்து வீட்டில் சும்மாதான் கிடக்கு இங்கே பாடம் நடக்குது நமக்கு கோர்த்து விட்டேன் இந்த புஸ்தத்தை பூரா எடுத்துக்கொண்டு எங்கே போய் போட்டேன் அந்த இந்து நல்வீழிமன்றத்தில் கொண்டு போய் போட்டேன் ஒரு நாள் அந்த எங்கள் அப்பாவும் அந்த இந்து நல் மூலத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் எங்கள் இடத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றிகையாக உங்க வீட்டுல இருந்து நாலு புஸ்தகத்தை டொனேட் பண்ணி அடையிறாரு ஐயோ இப்படி போட்டு கொடுத்துட்டார அவர் சிரிச்சுக்கிட்டு பார்த்தாரு ஓ என்ன நடந்திருக்குன்னு சரி வீட்டுல சும்மா கிடக்கு இங்கே படிக்கிறதுக்கு உதவுதையுன்னு நான் கொண்டு வந்து போட்டு விட்டோம் என்னன்னா அந்த பாடம் அவங்க அந்த ஆசிரியர் நடத்தும் அந்த சமஸ்கிருத உச்சரிப்புகள் பெருசா நமக்கு வரல ஆனா ஆர்வமும் அப்படியே கொதிக்குது இதை நாம இந்த புஸ்தகம் மூலம் ஆசை சும்மா சுமா எடுத்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூஸவக மாமகா பாண்டவா செய்வ கிமகுர்வத சஞ்சய் என்றதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்பெல்லிங்கில் அதில் தமிழில் தான் படிக்க தெரியும் அந்த சுவாமி சிவானந்தருடைய புத்தகத்தில் விளக்க உரையில் ஒரு பத்து பாட்டு இருபது பாட்டு குருட்டாம்போட்டில் மனப்பாடம் பண்ணுறது இந்த கிளாஸையும் கேட்டுட்டே வர்றது க்ளாஸில் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குமோ அது ஆனால் அதன் மேல் தீராத காதல் இருந்தது உண்மை இது எங்கே கொண்டு வந்து நிறுத்திச்சு கடைசியில் அப்புறம் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பெரிய போராட்டம் நான் புலவராகணுன்றேன் அவர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்ஜினியர் ஆகணுன்றார் முதல்ல டிப்ளமா படிச்சுக்கோ அப்புறம் பிஏ பி டெக் அப்படி அப்படின்னு அவர் கொண்டு போகிறார் ஆனால் எனக்கு என்னமோ அதில் உடன்பாடே இல்லை படிக்கிறேன் மார்க்கெல்லாம் எடுக்கிற ஆனால் அது நம்முடைய சுபாவமாக தெரில கடைசியில் எங்கே கொண்டு வந்து இருந்துச்சு எந்த ஒரு அப்பா நம்மளை டையப் பண்ணாரோ அவரை விடுவிக்கிற உனக்கு இது சூட் ஆகலைன்னு தெரியுது உன்னுடைய நடை உடை பாவனை அதை காட்டி கொடுக்குது சின்னையாமிஷனில் இருந்து நீ சாமியார்த்தா போற அது நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா அவர் ஒரு ஆனால் அவருக்கு அதுக்குள்ளேயும் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு இவ்வளோ இருக்கு சரிபட்டு வருவான்னு அவருக்கு தெரியுது அப்ளை பண்ணியாச்சு உள்ளபடியே அது கிடச்சிருச்சு இந்த சின்ன வயசுலேருந்து நாம் படித்தோமே இந்த விஷ்ணு சரஸ்ரநாமம் லலிதா சரஸ்வநாமம் கணேச பஞ்சரத்னம் மார்கபந்து ஸ்தோத்திரம் லிங்காஷ்டகம் அப்புறம் வேறு சாந்தி மந்திரங்கள் பகவத்கீதை எல்லாமே இந்த நாம் உள்ளே போன அந்த வேதாந்த கோர்ஸில் வரிக்கு வரி விடாமல் முறையாக படிக்கிற படித்து மனப்பாடம் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது அப்போ இந்த வஸ்து தந்திரன்றது எப்படின்றது இதில் நல்லா தெரியுது நாம் முயற்சி செய்த அடைதல் ஒன்றை ஒன்று அந்த வஸ்துவே நம்மளை பிடிச்சி என்ன பண்ணிக்கிறோம் இழுத்துக்கிறோன்றது இன்னொன்று அதனாலதான் சொன்ன இறைவனை நோக்கி நீ ஒரு படி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி பத்து அடி எடுத்து வைத்து உன்னை அப்படியே ஈர்த்து கொள்வான்னு சொல்றது இதுதான் அப்ப நாம சுப இச்சை அவ்வளவு முக்கியமா படுதுன்னா ஒரு படி இறைவனை நோக்கி நாம் எடுத்து வைக்கிற ஒரு படிக்குதான் சுபஹிச்சின் பேர் மீதி இருக்கக்கூடிய ஆறு பூமிகளுக்கு நம்மை சகஜமாக கொண்டு சகசமாக ஏற்றிய சந்த குருவே போற்றி ரொம்ப இயல்பா நம்மளை ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடுவார் நாம் மட்டும் நம்பி அதில் ஏறணும் அந்த படகுல ஏறி உட்கார் சரிதானா அப்போ மிகுத்த ஞானம் அப்படி அன்று மகுத்த கருமங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் ஞானம் என்பது அப்படி கிடையாது ஒரு தொடவை அது ஞானம் அடைந்த பின் ஞானம் நீங்குதல் என்பது கிடையாது ஞானம் வேறொன்றாக மாறுதல் என்பது கிடையாது ஆனால் கருமத்துக்கு என்ன உண்டு கருமங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் ஆனால் ஞானம் என்பது செய்யவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது மற்றொன்றாக்கவும் முடியாது ஏன் அதாகவே ஆகிவிடுகிறோம் கருமத்தில் ரெண்டு பொருள் உண்டு த காரணம் காரியம் ஆனா ஞானத்துல என்ன கிடையாது வஸ்து மாத்திரமாக இருப்பதனால் அதுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது அப்ப தியானமும் விவேக ஞானமும் அப்ப கர்மம்ன்றது கருமீ கரணங்களை வச்சு வெளியே செய்யறது இப்ப தியானம்ன்றது உல தொழிலுக்குள்ள வந்துட்டார் தியானமும் விவேக ஞானமும் வேறே முதல்ல சொன்ன கர்மம்ன்றது எது எதை எடுத்துக்கணும் கூலமாக நடக்கக்கூடிய இந்திரிய விவகாரங்களில் நடக்கக்கூடிய விஷய பொருளோட நடக்கக்கூடிய கர்மங்கள் இப்போ ஒன்று அந்த கரண தொழிலில் ஒன்று நடக்குது அது என்னது தியானம் தியானமும் விவேக ஞானமும் வேறே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ள எழுப்புறோம் இல்லையா அந்த ஆத்மசப்தத்தை எழுப்பி உள்ள உருவாக்குறோம் அதுக்கு செய்யக்கூடியது முயற்சி வேற தியானம் என்பது வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா உடனடியா சொல்லலாம் செகத்தில் ஒன்றை ஒன்றா இவன் கற்பிக்கும் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை இவன் பார்த்து நினைவில் கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த பொருளையே என்ன பண்ணிட்டு இருக்கான் மனசுல நினைத்து கொண்டிருக்கான் இப்ப அந்த பொருள் இல்லை ஆனா அந்த பொருளையே பாவித்துக் கொண்டிருக்கிறான் அதுக்குதான் என்னன்னு பேரு தியானம் என்று பெயர் ஒன்றை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் அப்ப யாராவது ஞான காண்டியர்களிடத்துல தியானம் செய்கிறீங்களான் அப்படின்னு கேட்டால் நாம என்ன சொல்லணும் ஆத்மவிசாரம் செய்கிறேன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது தியானம் செய்கிறேன்னு சொல்லணும் தியான பயிற்சி செய்கிறேன்னு சொல்லிக்கணும் என்ன பண்ணிக்கலாம் பிரம்மத்தை குறித்து பிரம்மத்தை குறித்து தியானம் செய்ய முடியாது பிரம்மத்தை குறித்து ஆத்ம விசாரம் தான் செய்ய முடியும் அப்ப தியானம்ன்றது என்ன ஒரு ஒரு சகுண வஸ்துவை குறித்து தியான பயிற்சி செய்கிறேன் அது செய்யலாம் ஒரு சகுண வஸ்துவை ஒரு சகுண பிரம்மத்தை காப்பை ஆகாயத்தை சூரியனை சந்திரனை நெருப்பை இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் தியானம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் குருவினுடைய திருவுருவத்தை குருவினுடைய திருவடிகளை தேவதைகளை இஷ்ட தேவதைகளை என்ன பண்ணிக்கலாம் தியானம் பண்ணிக்கலாம் ஆனால் முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் எனது அபரோட்சம் முகத்தமாக கண்ட ஞானம்ன்றது என்னது காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் சொன்னார் கண்ட ஞானம் முகத்தம்னா பிரத்யம் கண்ட யானம்னா அபரோக்ஷானம் ஆத்ம சாட்சா முகத்தமா கண்ட யானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே தியானம் செய்வதில் கைதேர்ந்தவர்களெல்லாம் நான் ஆத்ம சாட்சா அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது ஏன்னா தியானம் என்பது உள்ள தொழில் அது கருமத்தில் தான் சேரும் அதற்கு புருஷ தந்திரம் இருக்கிறது ஒன்றை ஒன்றாக கற்பனை செய்து கொள்வதுதான் என்னது தியானம் அது கற்பித யோகம் ஆனால் இந்த முகத்தமாக கண்ட ஞானம் என்பது நான் நானாகவே இருத்தல் இதற்கு தியானம் தேவையில்லை எது மட்டும் போகணும் விருத்தி ஞானத்தினால் அஞ்ஞானம் நீங்குவது மாத்திரம்தான் அதுவும் கூட யாருடைய கிடையாது புருஷ தந்திரம் கிடையாது அது வஸ்து தந்திரம் கண்டு அறிந்தது ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகம் கண்ட கண்டவேறு சொலைக்கேட்டது மறந்துவோம் ஞானவஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே கருமம் அன்று அறிவாயே அப்போ ஞானம் என்றால் என்ன டெஃபினிஷன் கண்டு அறிந்தது ஞானம் கண்டு அறிந்தது போன பாட்டிலையும் கடைசி வரி என்ன கொண்டிருக்கு முகத்தமாக கண்ட ஞானம் அது வாஸ்தவம் கண்டு அறிந்தது ஞானம் கண்டு அறிந்ததுன்னா அபரோக்ஷமாக இரண்டா அல்லாமல் காண்பான் காணப்படுபொருள் காட்சி என்றால் கண்டறிந்தது அப்படின்னு சொன்ன கண்டறிந்த நமக்கு தெரிஞ்சது என்னது காண்பான் காட்சி காணப்படு பொருளோடதான் கன்றதுன்ற இந்த பேதம் இல்லாமல் கண்டு அறிந்தது நானாக இருப்பது கேட்டருதனை கருது பாவனை யோகம் இப்ப என்ன பண்ணுறாங்க பரோட்ச ஞானம் நமக்கு கிடைக்கிது பிரம்மம் எப்படி இருக்குது தெரியுமா ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி பிரம்மம் எப்படி வியாபகமாக இருப்பது அனைத்துமாக இருப்பது பிரம்மம் எப்படி ஜோதி வடிவமாக இருப்பது பிரம்மம் எப்படி ஆனந்த கடலாக இருப்பதுனோட நாம் என்ன பண்ணுறோம் கருது பாவனை என்ன பண்ணுறோம் அப்ப நான் பிரம்மமாக இருக்கிறேன் அந்த முயற்சி செய்து அந்த எண்ணத்தை தக்க வைக்கிறோமே அதுக்கு என்னன்னு பேரு கருது பாவனை அது யோகம் கண்ட பேர் சொலை கேட்டது மறந்துவோ பிரம்ம சாட்சா செய்தவர்கள் கண்ட பேர் அவர்கள் நம்மிடத்திலே என்ன சொல்றாங்க நீ பிரம்மமாக இருக்கிறாய் சொல்ற நீ அதுவாக இருக்கிறாய் சொல்றார் அது கண்ட வேர் சொலைக்கேட்டது மறந்து போம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நமக்கு ஞாபகம் இருக்கு என்ன பண்றோம் இங்க இருந்து டைனிங் ஹால் போறதுக்குள்ள எல்லாமே மறந்து போதா எவ்வளவு வேகமா பதில் அப்ப வீட்டுக்கு போன அப்ப கண்டவேர் சொலை கேட்டது மறந்து இன்னொருத்தருடைய அனுபவ ஞானம் இன்னொருத்தருடைய அபரோட்ச ஞானம் நமக்கு பரோட்சானமாக கேள்விப்படும் பொழுது அது மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா எப்ப மறக்காது கண்டது மறவாது நாம் ஆத்ம செய்துவிட்டால் அது ஒரு பொழுதும் இது பொதுவான விஷயங்களுக்கும் பொருந்தும் டெல்லிக்கு போயிட்டு வந்தவன் நம்ம கிட்ட ரொம்ப பெருசா நீட்டி முளைக்கி மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாம் போனேன் ஃப்ளைட்டு ஏரோட்ராமெல்லாம் அப்படி இருந்துச்சு பார்லிமெண்ட்டு பில்டிங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படிலாம் ஒவ்வொன்றாக சொல்கிறான் அப்போ நமக்கு அதில் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வரான் கேட்டு வாரப்ப எல்லாமே அவன் சொல்கிற எல்லாமே மனசில் என்ன பண்ண முடியாது கற்பனை செய்து பெருசாக பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் அவன் சொன்னதில் பல விஷயங்கள் என்ன ஆகிறான் மறந்து போய்விடும் உறுதியாக தக்க வைக்க முடியாது ஆனால் நாமளே ஒரு நாள் டெல்லிக்கு போய் இது பார்த்துட்டோம்னா சாகர வரைக்கும் நமக்கு என்னாது மறக்காது கண்டது அதனாலதான் எல்லாரும் எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க கைலாயம் போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனாலதான் எல்லாரும் எங்க வரணும்னு ஆசைப்படுறோம் தோல் கூ ஒரு படத்துல வேதாந்த சிரவணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் ஒரு தடவை வந்து பாடம் படிச்சுட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுது மறக்கவே மறக்காது கண்ட பேர் கேட்டது மறந்துவோம் கண்டதும் மறமாது நாமளே பிரத்யமாக கண்டுவிட்டால் அது ஒரு பொழுதும் மறவாது இது பொதுவான உலகத்துக்கும் பொருந்தும்னு வச்சுக்கணும் கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் இது ஞானத்துக்கு மட்டும் பொருந்தும் ஆத்ம சாஸ்தாரம் செய்கிறோம் இல்லையா அந்த வஸ்து பிரம்மம் அது இருக்கு அது மட்டும்தான் மெய்பொருள் பிரம்மத்தை தவிர மற்ற எல்லாம் நான் நான் பிரம்மத்தை அடைய போகிறேன் நான் பிரம்மத்தை தரிசனம் செய்ய போகிறேன் என்ற எத்தனைக்கிற ஜீவன் கூட யாரு பொய் யார் மட்டும் மெய் அந்த வஸ்து மாத்திரம் மெய் தியான வஸ்துக்கள் பொய் நாம் ஒரு கற்பிதமாக ஒன்றை ஒரு உருவத்தையோ ஒரு சப்தத்தையோ என்ன பண்ணுறோம் சப்தத்தை பேச வச்சு தியான பயிற்சி செய்கிறது உருவத்தை அடிப்படையாக கொண்டு தியான பயிற்சி செய்வதும் இருக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு தியான பயிற்சி செய்கிறதும் இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப கண்ட வஸ்துவை தியான வஸ்துக்கள் பொய் அப்படி சப்தத்தையோ உருவத்தையோ கொண்டு ஒரு வஸ்துவை தியானிக்க முற்படுகிறோம் என்றால் அந்த வஸ்து என்னன்னு கொள்ளணும் அது பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே கருமம் அறிவாயே இப்ப நமக்கு என்ன வேணும் ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய ஆத்ம சாதகர்களுக்கு என்ன வேண்டும் கருவி கருவி கருவினா கோபம் கோபம் கொண்டு அதான் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எருமோட பூனை எளியை பிடிப்பதற்கு எப்படி பதுங்கி அந்த பிடிக்க போகிற முயற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு வினாடிக்குள்ளே டபக்குனு போய் என்ன பண்ணிடும் பிடிச்சிடும் கருவி கருவின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கோபம் கொண்டு அஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே அதை என்ன பண்ணி தீர்த்து போடும் அவ்வளோதான் அதை ஒன்செண்டால் முடிச்சிடும் எந்த இடம் இது இப்போ பேசுற இடம் எது நிகல்பி நல்ல கொஞ்சம் நம்ம எந்த இடத்துல பேசிட்டு அதாவது சவிகல்ப சமாதிக்கு வரைக்கும் தியான வஸ்துக்கள்னு நிர்விகல்பாதிக்கு என்னென்னு பேர் நிர்விகல் சமாதிக்கு என்னென்னு பேர் இல்லாதது அது வந்து என்னது வஸ்து அங்கே இருக்கக்கூடியது வஸ்து மாத்திரம் அதற்கு முன்னாடி இருந்த தியான வஸ்துக்கள் அதெல்லாம் பொய் அதில் திரிபுடி இருக்கு இங்கே நிர்விகல்பமாதி வந்து வஸ்து மாத்திரம் இருக்கக்கூடியது அங்கே எது முடிஞ்சிருச்சு கண்ட அதாவது கருவிஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே நாம் பிரம்மாக்கார விருத்தி ஞானம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமே அந்த விருத்தி அஞ்ஞானத்தை கெடுத்து தானும் நீங்கி போற இடம் அப்ப அது கருமம் அன்று அறிவார் என்னெல்லாம் ஞாபகம்க்கோ அதை மற்ற விருத்திகளோட கணக்கில் சேர்த்துறாரு எது வரைக்கும் தான் அது உண்மை அது எது வரைக்கும் அது வந்து விருத்தி கருமத்தில் அடங்கும் சவிகெல்ப சமாதி வரையிலும் அது கருமத்தில் அடங்கும் நிர்விகெல்ப சமாதியில் வரும் பொழுது அது வஸ்து தந்திரம் வஸ்து மாத்திரம்தான் இருப்பது விருத்தி ஞானமும் தானே என்ன காணாமல் போய்விடும் அஞ்ஞானமும் நீங்க அது என்ன தந்திரம் கிடையாது புருஷ தந்திரம் கிடையாது அது கருமத்தில் சேர்த்தி அல்ல அப்படின்னு சொல்லி என்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் கருமத்தால் ஞானம் அடையற்படுவது அன்று அப்படின்றது முற்றுப்புள்ளி வைக்கிறார் இதுவரைக்கும் ஒன்றும் படிச்சிடலாம் அருளும் ஐயனே திரிவித கரணத்தால் ஆகிய தொழில் எல்லாம் கருமம் விருத்தி ஞானமும் அந்த கரண காரியம் அன்றோ உரிய கர்மம் அஞானத்தை கெடுக்கும் என்று போதினால் ஆகாதோ பெரிய ஞானம் என்று அதற்கு ஒரு பெயரிட்ட பெருமையை உரையீரே விருத்தி ஞானம் அந்த விருத்தி ஆகிலும் ஒருத்தி மக்களே தங்களின் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே கருத்தனாயிய புருட தந்திரங்களாம் கருணங்கள் அவை போல வருத்த ஞானமோ புருட தந்திரம் அன்று வஸ்துதந்திரம் ஆமே கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படியன்று தியானமும் விவேக ஞானமும் வேறே செகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கற்பிதயோகம் முகத்தமா கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே கண்டு அறிந்தது ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகம் அந்த யோகம்ன்றது தியான யோகம்னு வச்சுக்கணும் கண்ட பேர் கேட்டது மறந்துவோம் கண்டது மறவாதே கண்ட கண்ட கருவி அறிவாயே இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் அருவரு சகனத்து சகதீ ஆச்சாரியூலராஹேவரே நிரைவன் தா அறிவின் ஆட்களை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் உழைப்போமாக கத்தது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவருவோர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் ஸ்ரீகுருவியோ நம ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ குருவியோ நம